கைலாயே திருப்பணி திருச்சு கைலாயநாதன் தான் கைலாயம் போய் வந்தவா பாதி வரைக்கும் போய் இன்னு போயே வந்தவங்க ஒரு ஆண்மகனார் பாதி தூரம் போய் வந்தவங்க ஒரு அம்மையார் போயே வந்தவங்க யாரு காரைக்காலம்மையார் போயே வந்தவங்க போவதற்கு முன்னே ரெண்டு பதியம் போய் வந்த பிறகு ரெண்டு பதியும் இல்ல வணங்க சாப்பிட்டு இதையும் சொல்லுங்க கேளுங்க நல்லது ஒருவன ஞாபகத்துக்கு வந்த சொன்னேன் திருவிட்டுல அப்பர் சாமியில் பாடுகிறேன் அது தென் திரு கையிலாயம் அவரு கையிலாயத்தை இங்கதான் வந்து பார்த்தார் பெருமான தெரியுமா உன்னை வணங்குற சுவை ஊட்டுவே தம்பி கட்டி நல்ல பையன் சொல்லணும் பெரிய பொருளாதார உனக்காக வந்த போடாதுன்னு சொல்லுது திருவடி என்ன தெரியுமா பண்ணு யார் வணங்குற ஒரு கால இல்லையில ஆமாறார்கள் சூழ அழித்து இந்த உயிரை அப்படியே சூழல் இருந்து இந்த மண்ணில இருந்த நீ கொடுத்த தகுதி என்று சொல்லி இந்த உயிர் ஒண்ணு காலம் தூக்கப்படாதான் வணங்குறாங்க இது நீ தந்த தகுதி அந்த மாதிரி சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவான் அந்த வீடு பேட்டு கழிச்சிருக்கு அந்த இடையில சுய ஊக்கணும் ஆமார்கள் சூழிறுப்பூட்டித்து அப்படிலாம் கருணை செய்து பெரும் செல்வமாக்கும் அடித்தலமே அதன்பது பெருஞ்செல்வமாக இருக்கிற வீடு பேட்டை வழங்குவாய் அப்படிங்கிறார் ஆகவே இடையில சுவையமுது ஊட்டி நம்முடைய தௌத்தர் சுவாமிகள் அவர்கள் அந்த மேலான வீட்டு உலகத்திற்கு ஆட்படுத்துகிறார்கள் சுயமது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலை என்று அருமையான தேவாரத்தை நினைவு கூறுகிறது நம்முடைய இந்த இது பொருள் ரொம்ப அருமை சிவம் அதனால இப்ப வந்து அந்த இந்த உச்சி இதா என்னன்னு கேட்டா கைலாயம் என்று சொன்னார் அதன் பெரு கொஞ்சம் பாருங்க பேருமை எங்க திருமண சாப்பாடுல இப்ப வந்து தலங்கள் எல்லாம் சொல்றீங்க இவ்வளவு யார் சொல்றது சோமந்தர பெருமான் அந்த ரெண்டு முடிவர்களுக்கு சொல்றது அவனுக்கு என்ன நினைப்பு வந்து நாங்கள் நராய பெருமானை வழிபாடு செய்துதான் உணவருந்து நீங்க சாப்பிட முடியல நடத்தம் அதான் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட முடியல என்று சொன்னார் அது இவர் என்ன சொன்னார் அந்த நடனத்தை நாம் காட்டுவோம் என்று சொன்னார் இவங்களுக்கு ஒரு அம்பது விழுக்காடு சரியா வந்துட்டது இன்னொரு ஐம்பது விழுக்காடு அங்க இருக்கிறது காட்டுவார் அந்த ஆன்மா ஒரு கால் சரி நடனத்தை பார்த்துட்டோம் அவனுக்கு மேலுலகம் கீழ் உலகம் பதினாலு மேலுலகத்தில் இதுதான் மூலாதாரம் இதுதான் கொப்பூர் இதுதான் இதயம் இதுதான் கண்டம் இதான் புருவ நெற்றி இதுதான் உச்சிக்குது சொல்லிவிட்டு சொன்னார் அதுக்காக சொல்ல போறது ஒண்ணுக்காக தான் சொன்னது சொன்னது இந்த உச்சி இருக்குதே இது பிரம்மரந்தனு பேரு இதுக்கு மேல பன்னெண்டு அங்குலம் உயரத்துலதான் துவாத சாந்தம் என்று சொல்வது பெரிய ஞானியர்கள் இந்த உச்சியக் கோயிலிருந்து மேல் சென்று அந்த துவார சாந்தத்தில் இருந்து தான் பெருமானை கட்டு மைடுவாரலாம் குரோல் சுவாமிகள் மீனாட்சி அம்மையை சொல்லுகின்ற பொழுது அற்புதமாக சொன்னார் துவார சாந்த துரியம் கடந்த பரநாத மூலக்களத்து முளைத்த முழு முதலீ முத்தம் முக்கச்சுடும் முத்தம் தருகவி மீனாட்சி படுத்தப்பட்ட அந்த துவார சாந்த வழி இந்த பிரமரந்தத்திற்கு மேல பண்ணா அந்த இடத்தில் தான் ஞானிகள் காணுகிற காட்சியை காண்பார்கள் அந்த துவார சாந்த பெருவழியாக விளங்குவதுதான் இந்த மதுரை இப்பதான் அந்த அந்த முடிவுகளுக்கு என்ன தோன்றிட்டு எனவே நாம் தில்லையில் நல்லாய பெருமானை காண்பது எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு இந்த மதுரையில் காண்பது என்றும் மன மகிழ்ச்சி பட்டது அதுக்காக சொல்லுங்க மதுரையை பற்றி அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சரையப்பன் என்று மணிவாசுகர் இந்த பாண்டி சிவலோகமாகவே ஆக்குவித்தப்பா என்றெல்லாம் சொன்ன அதனால தனக்கு செய்த பெ நரியை குதிரைக்கி ஞானம் எல்லாம் நிகழ்த்திட்டு பெரியதண்ணன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாயி அப்படினா இந்த மண்ணில் தான்ப்பா எங்கேயோ கடந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்குனே அதே மண்ணில் தான் அந்த குதிரைகளை மீண்டும் நரியாக்கிறேன் இந்த பாவி என்னால எனக்காக நரியை குதிரை பையாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தன்னன் மதுரையெல்லாம் பிச்சலேற்றும் பெருந்துரைய அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிவறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனே திருவாசம் அதனால பெருமான் விளையாடுறம் இந்த இடத்துல நான் வணங்க போகிறாய் என்று சொல்லி சொன்ன ரொம்ப அருமையான இடம் ஆகவேதான் இந்த மதுரை அப்படிப்பட்ட இடம் அங்கே வாங்க சொன்னார் நேரா என்றார் பாருங்க ரெண்டு பேரை சாப்பிட வைக்கிறதுக்கு இவ்வளவு பாடு பாரு என்ன முனிவரே ரெண்டு பேர் பக்கையா இருக்கிற பெருமாவுடைய திருவருள் அணனுவாக எல்லா உயிர்களையும் தனித்தனியாகவும் சாரும் கூட்டாகவும் சாருகிறது அவருடைய கருணை அளவிறந்த கருணை இந்த ரெண்டு ஆன்மாவுக்காக இவ்வளவு பெரிய பாடு பாப்பா ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போனார் அழைச்சிட்டு போய் தன்னுடைய கோவில் பக்கத்தில் இன்னைக்கு அருமையா வெள்ளி அம்பலம் இருக்கிறது ரொம்ப அருமையான அமைக்கப்பட்டிருக்கும் ஒலி இருந்துகிட்டே இருக்கும் பகத்துல இருந்து சுகாமியமே பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம அம்மா கூட இருப்பான் அற்புதமான வடிவம் அதை நீங்க மனசுல யாவது நினைச்சு நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த முடிவர்களுக்கு பெருமான ஆட்டிய அந்த திருவிழாடல் நினைக்கின்ற பொழுது நாம் இங்கிருந்தபடியேவாவது அங்க எல்லாம் நினைத்து பெருமானை வணங்கிக் கொள்ளலாம் அங்கு சென்றாராம் சென்று தன்னர்லாதால் நீத்த தன்னையே தேடி போந்த மின்னவீர் கையிலை தானோ அந்த இடத்துக்கு போற உடனே நாமெல்லாம் பார்த்தோம் கையில கையிலேங்க இதுதான் கையிலே என்னமோ என்று நினைக்குமாறு கையிலையோ வீடயூரி மாறி மன்றல் மன்னியதேயோ அப்படின்னா அந்த மன்றம் வெள்ளி வெள்ளி அம்பலம் வெள்ள விளையாடுது ஒரு கால் நம்முடைய ஊர்தியாக இருக்கிற காலை இருக்கு அது வெள்ளை வெள்ளைங்கள வெள்ளை பெருமானி ஏறி அந்த மாடு இருக்குது காளை மாடு சுத்தமா வெள்ளை கொஞ்சம் கூட வேற இல்ல என்ன சார் பார்த்த மாதிரி சொல்றீங்க நாம எங்க பாக்கிறது புண்ணியரு சுவாமி திருமுறை வழி பார்க்கிறோம் நமக்கு திருமுறைகள் அப்படியே பொக்கிஷம் வேண்டிய பொன் வண்ணம் மேனி போலிந்தி சேர்ம பெருமானாம் திருமறை பொன் வண்ணம் எவ்வண்ணம் மேனி எங்க பெருமாவுடைய மேனி பொன்னிற எப்படி இருக்கும் அது போல இருக்க மின்வண்ணம் அந்த வெள்ளிமலையாக இருக்கிற கையிலாக எப்படி கேட்டா நம்முடைய அவன் ஏறுகின்ற அந்த காலை எப்படி இருக்கும் அந்த வெள்ளை என்ன போகும் அப்ப அவ்வளவு வெள்ள இது எல்லாம் தான் திருமுறைகள் வச்சு சொல்லிட்டு நரை வெள்ளேறு ஒன்று உடைய உமையொரு பாகம் உடையானை திருச்சிராப்பள்ளி பதியத்தில் நன்று உடையானை தீயதில்லானை நரைவெள்ளேரு நரை வெள்ளே என்ன காலமாட்டு நரைச்சு போச்சா அங்கு நரை என்பது வெண்ணெய் உணர்த்திற்று வெண்ணெய் உணர்ச்சி இருக்கிற அந்த காலை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை அதுமையான பண்ணலாம் தாய்மார சுவாமி இருக்கிறாரே மட்டுவார் உடலியோடு தாய்மார சுவாமி இருந்தார் இதையெல்லாம் நிறைவெளியில் இருந்தார் ஆகவேதான் இங்க அந்த காலைதான் இந்த மாதிரி ஒரு வெள்ளி மன்றமாக வந்ததோ தெரியவில்லை திங்கள் மண்டலமேயோ அல்லது முழுநிலாவாக இருக்கிற ஒரு நிலா தான் இப்படி மன்றமாக வந்ததோ எல்லாம் மென்மையான பொருள் அப்படி இருக்கா இருக்க அப்படி இருக்கிற என்ன பொன்னிமான கீழ் வெள்ளி எம்போது உண்டாக பெருமாள் நினைச்சா போதாத அப்படியே நினைச்சார் நினைத்த பார்த்து ஒரு வெள்ளி அம்பலம் வெள்ளது இந்த ரெண்டுா இதுவரைக்கும் ஒமில்லா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெள்ளி அம்பலம் என்று பார்த்தார்கள் ஆமா வேலை என்ன இருக்கு மின் பயில் பார் இதிப்பு தேல் பார் கடல் வேலை பின்பு அதன் மீதை மாணிக்க பீடியை ஒரு பெரிய இருக்கை அவர் அவர் இருந்த வண்ணனமாக அந்த மேடை மேடை போட்டு முதல்ல வெள்ளி தோண்டிட்டு அடுத்தது இந்த மாணிக்கத்தினால ஒரு மேடை தோன்றிட்டு ஒலியும் ஒளியும் ஒலியும் ஒளியும் தோன்றின பிறகு அடுத்த அன்பருதம் உடமே ஆகும் அல்லது வேத சென்னி என்பதாம் அழுதிய இசை கற்பாற்று அப்படி எல்லாம் இருக்கிற அந்த மணிப்பீடிகளை இதோ இப்பொழுது இதுவரை இப்பொழுது அம்பலம் தோன்றிட்டு அந்த சபை அதுக்கு மேல இருக்கிற அந்த அருமையான மாணிக்கத்தினுடைய அந்த பீழிகை இருந்து ஆடுகின்ற இடம் தோன்றிற்று இதோ பெருமான் தோன்ற போகிறார் பெருமான் தோன்ற போகிறதா எப்படி அல்லதோ தவிசின் உம்பர் ஆயிரம் கரத்தாலித்துள்ளீருள் கே மேல் ஒவம் ஆனது அப்படியே இருந்து உடனே அந்த நடனம் ஆரம்பிச்சதான் அந்த ஒளி எப்படி இருக்கு ஒரே சமயத்தில் ஆயிரம் சூரியன் சேர்ந்து இருந்து அப்படி வந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு ஒளியா ஒரு ஒளி வந்து பெரிய பெருசா இருக்கும் அதுல ஆயிரம் சூரியன் வந்தா திருநூறு காட்டுப்படை நடக்குது ரொம்ப அருமையா சொன்னாங்க திருநகாட்டுப்பள்ள முதல்ல தொடங்குவதே முருகப்பெருமானுடைய திரும்பி நீ எது உலக முகப்ப வலன் புகழ் ஞாயிறு கடற்கண்டு அவிரொளி முருகா எங்க பெருமானுடைய ஒளி எப்படி இருக பெருமான் இங்க இருந்தா சொன்னா ஒரு கோடியல்ல ஆயிரம் கோடி மயிலுக்கு அப்பால் அந்த ஒளி தெரியுமா திரிதரு இப்படி பிள்ளை வந்து ஒரு சூரியனை போல அப்படி தோற்றம் அடிச்சது என்ன அப்பா ஆயிரம் சூரியன் அப்பா வந்து ஆயிரம் கதிரமனை செவத்தா இருப்பா அது மாதிரி இருக்கும் அந்த ஒளியாந்தளம் இருந்து மண்ணினர் உ மனமொழி பக்கம் கீழ் மேல் பின் முதல் பேர் ஞான பேரோழி வடிவாய்த்தோன்றி அருமையா தோன்றி தோன்றி இப்ப பாருங்க ஒவ்வொன்னா இப்ப ஒளிய ஒளியில காட்டலாம் இப்ப இதோ அம்பலம் இதோ மணிப்பீடிகை இதோ ஒரு உருவம் அது எப்படிப்பட்ட பெரிய பேரொழியாக இருக்கிற உருவம் தோன்று இப்படி இறங்குது இறங்கி நிக்குது நிக்கும்போது சுற்றி என்ன இருக்கு சுற்றி என்ன நிற்குது ஆடுவாரா தான் மட்டும் ஆடுற பழக்கமா காரைக்காலம்மையார்தான் தன்னுடைய மூத்த திருப்பதிய துணைக்கருவிகள் உண்டோ அத்தனையும் இருக்க எங்கள் பெருமாள் ஆடினான்னு பாடினாங்க அது பல தெரியல யாரு தெரியுது குரல் தெரியுது மக்களும் தெரியுது அவர் என்ன சர்ச்சை தம்பு என்னமோ சொல்ற அவ்வளவு கருவியும் தமிழகத்தில் இருந்துருக்கு இவ்வளவு கருவிகளும் சேர இருக்க நீ அப்படியே ஆடுவாய் என்று சொல்லுகிற அது மாதிரி என்ன தோன்று முந்தூரு கணங்கள் முந்தை முந்தைன்னு ஒரு வாத்தியத்தை வச்சுட்டு ஒரு ஆள் அப்படி வந்துச்சு சுத்தி தன்னுமை மிருதகத்தோடு ஒரு ஆள் வந்தது முழக்கம் செய்ய நந்தி மா மு தந்தியம் பெருமான் ஒரு தனி மத்தலாம் அதுக்கு மட்டும் ஒரு தனி ஒலிக்கும் போது மிக அருமை அருமை என்று தந்தை தான் மறந்து பாட்டு பூத்தாரு இடக்கை ஆர்க்க வந்து கந்தருவ நூலின் பாட ஒரு இருவர் அவங்கதான் திருவருணம் இருக்கதில் உயிர் போறவர்கள் ரெண்டு பேர் திருபுரம் இடத்துல மூணு பேர் பொல்லா அவனை அடிச்சிட்டார் அவங்க தான் கூடவே வச்சுக்கிட்டார் இன்னொருத்தர் நமக்கு நன்றி புறவா வச்சுக்கிட்டார் திருவாசகத்துல மணிவாசகர் பாடுகிறார் சுந்தரம் பாடியிருக்க வேண்டிய இடத்துல உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டுக்கே உந்திபர் திருவுந்தியார் இளமூலை பங்கு தீபர் திருந்தியால் மாருமியாற மூவரை காவல் குண்டு திருமணம் மூணு பேர் அழிக்கத்தழித்தாரு காக்க தகுந்த பேர் அந்த காகத்தை காத்தாராம் அதுல ரெண்டு பேர் இது இருவர் பாட ஐந்து துந்துவியும் கல்லென்று ஆறுகளின் முழக்கம் காட்ட எல்லா எங்களும் பிறந்து நாப்போம் எல்லா இயங்குகளும் தொலைக்கறிவுகள் எல்லாம் முழங்க என்ன செய்யறார் மதுமுகத்து ஆலர்ந்த வென்றா மலை மகள் சூரு கூட்ட பின்னால இருந்து இசை கூற்றாளு கலைமகளே சுதி கூற்றாள கலைமகளே கூற்றாள அவ கூட்ட சதுமுகத்து ஒருவன் சாமகீதையால் தடவிப்பாட பிரம்மா என்ன பண்ற சாம வேதத்தை ரொம்ப நிறுத்தி மெதுவா அருமையா பாடாது அருகுன ஞான வெள்ளி போது முகத்து அமரத்து உற்றும் பூமலை எங்கும் போற்ப இந்த நடன தொடங்க போது சுத்தி பார்த்தோம்னு சொன்னா அங்கிருந்து மேல மலர்கள் அது பாட்டுக்கு பொடியுதான் மலர்மலை பொடியுதான் என்ன தேவாரா இப்படி ஒரு காட்சி மதுரையில் இதுக்கு முன்னே யாருமே கண்டதில்லை நாமும் கண்டதில்லை இன்றாவது காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியினாலே வளர்மழை போடிய பொருங்கடல் நிறத்த செந்தி பொங்குளை குரலன் மீது பெருங்கடல் வனவை செங்கன் பிதுங்க மேல் திரிந்து நோக்கி முருங்கடல் எரிச்சீர முதுகிற வளத்தால் உந்தி அந்த வலது காலை கையில் கீழே உன்றி இடது காலை எடுத்த ஏன் தில்லையில ஆறனடன் அதே மாதிரி அதனாலதான் இங்கே வலது காலை ஊன்று இடது காலை தோன்று அரியல ஒரு ஆளுக்கு அப்பாரு கண்ணு முடிப்பிரிங்கி போச்சு அவனுக்கு என்ன பெரு காலை வச்சு ஊண்டும் போது அவன் அந்த கண் திடுங்கில் பொழிந்து கருங்கடல் முளைத்தவையோன் காட்சியில் பொலிந்து தோன்ற கொய்யும் செங்கமல போது குவித்தன எடுத்து கூத்து செய்யும் புண்ட அறிமுகப்படுத்துறான்னு கேட்டா எடுத்த திருவடியை முதல்ல அறிவுப்படுத்தின ஊண்டிய திருவடி இருக்கு அது அந்த இவனை வைத்து ஊன்றுகிறது அந்த எடுத்த திருவடி இருப்பாரு தூக்கிய திருவடி அது அது தாமரையானது அப்படி குவிந்தது போல ஏன்னு கேட்டா அந்த கால் அப்படி தூக்கி வைக்கும் போது நமக்கு அந்த வடிவமானது மலர்ந்தது போல இருக்காது போல இருக்குமா அது மாதிரி அந்த திருவடியை தூக்கி எல்லாரும் காணும்படியாக செய்ய புண்டெருகித்தாலும் திதை கடந்து உள ஈரைந்து கையும் தின்படையும் தெய்வ மகளிர் மங்கள நான் காத்த மையுண்ட மிடரும் சங்கவாறு கூடை நுழைந்த காதும் ரொம்ப அருமையா திரும்பிய நீர் காது அருமையான தோடு கேட்டா அந்த தோடு மனுஷன் கழட்ட மாட்டார் மூன்று வயசுல ஒரு குழந்தை கால அழுதுச்சு நேரம் வரும்போது கூட அந்த தோடு காது தான் போட்டு வந்தாராம் தோடு உடைய செவியம் விடையே என்னென்ன பிள்ளை பார்த்து பார்த்து சொல்லிச்சு அந்த தோட்ட விட மாட்டார் தோடு இருக்கு அந்த தோடும் ஆட சக்கரம் சையும் அருமையான சடைகள் அப்படி இருக்கு அருமையான மூன்று கண்களோடு கூட உரகா இப்படி ஆடும்போது வந்து இடுப்பெல்லாம் வந்து இந்த உடை கீழே அது கலந்து என்ன தெரியுமா பாம்பு வளவடன்னு இருக்குமே நமக்கு வளவடப்பா இருக்கும் அவருக்கு எல்லாம் கட்டியா இருக்கும் அதனால அந்த பாம்பைய கச்சியாக கட்டிக்கொண்டு முள்ளையிரு இமைக்கும் அது என்ன தெரியுமே இந்த பன்றி கும்ப வச்சு கட்டி இருக்குது அது என்ன சுவாமி எத்தனையோ பிரமர்களும் எத்தனையோ திருமாலும் இறந்த போது அல்லவா அப்படிப்பட்ட அந்த மண்டை ஓடெல்லாம் கழுத்துல போட்டிருக்காரு ஒருமுறை திருமான் ரொம்ப இந்த உலகத்தை அகழ்ந்து எல்லாம் செய்தார் செய்தவர் கொஞ்சம் கொஞ்சம் கர்வம் வந்தது அந்த கர்வம்னால அதனுடைய பண்டீருடைய பல்ல அப்படி இருக்கும் அந்த பல்ல தான் ஆறு போட்டுக்காராம் முள்ளையிரு இளங்கும் அவையெல்லாம் விடல மைக்கரும் கயற்கண்ணங்கை வள்ளியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் நடராஜா போடும் போது தனி நடராஜா இருக்க கூடாது கூட அந்த அம்மை சிவகாமியம் இருக்கணும் அந்த சிவகாமி அம்மையும் அவள் மேல் வைத்த பார்வையும் தோன்ற சிப்பி பாருங்க இங்கதான் சிப்பி சொல்லணும் நடராஜா போடுவது பார்க்கும் போது அந்த சிவகாமி அம்மைய மேல ஒரு ஒரு கண் வைக்கிற மாதிரி வைத்த அந்த கண் குறிப்பி ஏ என்று கேட்டால் அவள் வழியாகத்தான் நமக்கு அருகிறது அந்த தாய் வாங்கி நமக்கு அடைந்து தாய் தாயுங்க அருள் சக்தி வேறும் கூடி பிறகு பெருமானை அடையணும் அதெல்லாம் அந்த பெண் சாமியில் ஒரு நயன் சொன்னார் என்னன்னு கேட்டால் ஏன் அந்த அம்மா பார்த்து நடந்து ஆடுகிறான்னு கேட்டா ரொம்ப சாதாரண ஒரு ஓமையை வச்சு இப்படி அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு மருந்து தர மாட்டாங்க பால் குடிக்கிற மருந்து கிடையாது வயிற்று வெளியே அம்மா தான் மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்டு அதன் வாயிலாக பால் சாப்பிட்டு நமக்கு நோய் நீங்க அப்போ குழந்தை பசி நீங்கிறதுக்காக துன்ப நீங்கிறதுக்காக குழந்தை கூட்ட நோய்க்காக யார் சாப்பிடுவான் மருந்து அம்மா சாப்பிடுவான் நோயின் குழவி தாயும் தாங்கு மருந்து தாயும் சின்ன குழந்தைக்கு தாமருவா அது போல இந்த உயிராக நாமெல்லாம் கரையேறுவதற்காக அந்த பெருமானுடைய ஆடுகின்ற ஆட்டத்தின் கருணையை நமக்கு தருவான் தான் வாங்கி நமக்கு தருவான் ஆகலால் அந்த அம்மை நோக்குவாளாம் இப்படியாக இருந்து கங்கையாறு அலம்பும் இவர் ஆடும் போது என்ன ஒளி ஏற்பட்டது பெரிய பேரொளி ஏற்பட்டது அது என்ன ஒளி சுவாமி ததும்புது அந்த ஓசை ஏன்னா தடையில இருக்கிற கங்கையில இப்படி ஆட ஆரம்பிச்சிருந்தது கேட்கணுமா கங்கை ஆறு உல அலம்பும் ஓசை கடுக்கை வண்டு இறங்கும் ஓசை நல்ல கொண்டை வண்டுகள் நல்லா அருமையா தேர்ந்து சாப்பிட்டு இருந்தது இவர் ஆட ஆரம்பிச்ச என்ன ஆச்சு உட்காந்து சாப்பிட முடியல ஆடுதான் படிக்க போறோம் கூழாம் ஆட திருவம்பாவையில பெண்கள் எல்லாம் அது வரைக்கும் என்ன கேட்டா அந்த குளத்துல போய் இறங்குறாங்க இறங்குற வரைக்கும் தலையில கூந்தல்ல அது வண்டுகள் மூச்சுக்கிட்டு இருந்தது இவங்க போய் முழு வண்டுகள் இங்க போய் தண்ணிக்குள்ள போகுமா அதனால அது முழுவதும் காதார் கூழை ஆட பண்டின் கூட ஆட கோடி ரொம்ப அருமையாக திருவம்பாவையில சொன்ன திருவம்பாவை அது தனித்த ஒரு அமைப்புடையா அந்த இருபது பாடல்களும் இருபது பாடல்களே மிக நெறியூடு மிக அருமையான பாங்கூடு அந்த தை நீராடலை எடுத்து பழைய காலத்தில் பரிபாடில் இருந்த நீராடரை முழுமையாக எடுத்து சொல்லி போட்டிய நூல் திருவம்பாவையே ஏகாரம் தேற்றத்தின் வந்தது சொல்லும் போது யாரும் நீங்க மன்னிக்கணும் உண்மையை சொல்றதுல கூட நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது திருப்பாவையிலே குளத்துக்கு போய் நீராண்டதாக பாட்டே இல்லை நல்ல படியும் முப்பது பாட்டியும் கூப்புறதுல இருக்குது பாமிதான் திருக்கூளத்திற்கு சென்று நீராடியதாக பாட்டு இல்லை இங்கே ஒன்பது பாட்டு அதுல ஒண்ணு காதார் குழை ஆட பைபோன் காலம் ஆட பாடுவாங்க பாடினாங்கன்னா அப்படி இன்பத்தேன் வந்து பாயுது காதில்லை என்று கடுக்கை வந்து இறங்கும் ஓசை மங்கள முழவின் ஓசை முன்னே அந்த துணைக்கருவி எல்லாம் இருக்குல்ல அதனுடைய ஓசை மந்திர வேத ஓசை பிரம்மா முன்னே சாமி வேதம் பெரிய பிரம்மா எடுத்து பாடுறான் செங்கையாடு எரியின் ஓசை இந்த கையில் இருக்கிற இந்த அணல் எப்படி போகுது அந்த ஆட்டத்துல அது நெருப்பு அணை பறந்து திருவடி கிளம்பின் ஓசை சிலம்பினுடைய ஓசை இவையெல்லாம் எங்கனும் நிரம்பி அன்பு செடிக்கு அமுதம் மூற்ற இதெல்லாம் பார்க்க பார்க்க பார்க்க ஒரு முறை கண்ணும் அந்த பெற்ற பார்க்கிறது காதும் இதுவரை கேளாத ஒலி எல்லாம் கேட்டு போயிருக்கிறது அந்த காதல என்ன இருக்கு அமுதம் ஊற்ற அந்த அந்த உயிரெல்லாம் காதல அமுத ஊத்தன மாதிரி இருக்க இன்ப தேன் வந்து பாயுது காதி இன்ப தேன் வந்து இன்ப அமுது வந்து பாயுது காதி நிலை என்றார் பரஞ்சோதியா இவங்க பாவம் தேனோட நின்னாங்க அவர் அமுதத்தையும் போன அமுதத்துக்கும் போன இப்படியாக அமலமூர்த்தி இப்படி ஆடினானாம் அங்க யாருக்காக ரெண்டு ஆன்மாவுக்காக ரெண்டே ரெண்டு உயிரினும் நாங்கள் நண்பர்களிலே பெருமான நடனத்தை கண்டுதான் சாப்பிடுவது என்று சொன்ன அந்த ஒன்றிற்காக வெள்ளியம்பலத்தை உருவாக்கி பீடிகையை உருவாக்கி மேலிருக்கின்ற அந்த நந்திகரங்களை எல்லாம் கொண்டு வந்து நான்முகனை கொண்டு வந்து நான்கு பெருத்து திருமாவை கொண்டு வந்து தானும் ஆடி அம்மையும் காண இப்படியெல்லாம் சொல்லுவான் ஆடி நான் அமல மூர்த்தி அஞ்சலி முகத்து சென்னி சுடினார் எல்லாரும் வணங்கினாங்க அடியில் வீண்டார் இதுக்கெல்லாம் பொருள் வேண்டாம் சுருதி ஆயிரம் நாவார பாடினார் எல்லாரும் தில்லை பதியத்தை பாடியிருப்பாங்க ஒருத்தர் நாலு பதியத்தை பாட்டிருப்பாங்க ஒருத்தர் ஞானநந்தர் பதியத்தை பாட்டிருப்பாங்க ஒருத்தர் சுந்தர பதியத்தை பாட்டிருப்பாங்க ஒருத்தர் மணிவாச பதிவு தோன்றியது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத ஒரே ஒரு பாட்டு தான் தெரியும் என்ன குளித்த பூர்வம் சொல்லிக்கூர்வமும் சிரிப்பும் அந்த புருவ எப்பளைஞ்சிருக்கும்ிரிப்பிரிஞ்சி போது பெருமானுக்கு உதடு விரியாமையே ஆனா சிரிப்பார் அது என்ன புன்முருவல் புன்முருவல் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் அப்படி குளிந்த சடைய கங்கையும் இருக்குது பெருமானும் குளிர்ச்சு கேட்கணுமா பனித்த சடையும் இப்ப இதுவரைக்கும் நான் தலையை மட்டுமே சொன்னேன் திருமுகத்தை இப்ப அவர் உடம்பெல்லாம் பாருங்க பாவளம் மேனியில் பால் வெந்நீரும் அருமையா தென்னீர் அடிந்திருக்க இனித்த முடைய எடுத்த பொற்பதமும் ஒரு கால் தூக்கிய திருவடி காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பிறவியே வேண்டாம் என்பார்